வணக்கம் நட்டுணையின் எண்பத்தி ஏழாவது அறிவோம் அஞ்சல் தலை பதிவிற்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் இன்றைக்கி நம்ம அறிவோம் அஞ்சல் தலையில் இந்தியாவில் நிசாம் காலத்தில் இருந்த அஞ்சல் தலை பற்றின தகவலை தெரிஞ்சுக்கலாம் இங்கிலாந்து நாடு உலகத்தில் முதன் அஞ்சல் தலை வெளியிட்டது அதை தொடர்ந்து பல்வேறு உலக நாடுகள் அஞ்சல் தலைகளை வெளியிட்டாங்க அந்த வகையில் இந்தியால தபால் முறைக்கு மாறின முதல் சமஸ்தானம் ஹைதராபாத் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒம்போதில் அந்த சமஸ்தானம் முதன் முதலாக அஞ்சல் தலை வெளியிட்டாங்க ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒம்போது ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வரைக்கும் ஹைதராபாத் சமஸ்தானம் பல்வேறு அஞ்சல் தலைகளை வெளியிட்ருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்த சமஸ்தானம் இந்தியாவோட இணைஞ்சது அது வரைக்கும் ஹைதராபாத் சமஸ்தானம் முஸ்லீம் நிஜாம்களால் ஆட்சி செய்யப்பட்ட வந்தது குறிப்பிடத்தக்கது இங்கிலாந்து நாடாகட்டும் பிற உலக நாடுகளாகட்டும் ஏன் இந்தியாவில் இருந்த பிற சமஸ்தானங்களே கூட அவங்க அவங்க வெளியிட்ட அஞ்சல் தலைகளில் அந்த அந்தந்த நாட்டோட தலைவர்களோட உருவம் பொறித்த அஞ்சல் தலைகளை வெளியிட்ருக்காங்க ஆனால் முஸ்லீம் நிஜாம்கள் ஆட்சி செஞ்ச ஹைதராபாத் சமஸ்தானம் மட்டும் இதில் விதிவிலக்குங்கிறத விட யுனீக் சமஸ்தானம் அப்படின்ட்டு நாம் சொல்லலாம் ஏன்னா அந்த சமஸ்தானம் அஞ்சல் தலை வெளியிட்ட எண்பது வருஷங்களில் ஒரு முறை கூட தலைவர்களோட உருவம் பொத்தஞ்சல் தலையை வெளியிட்டதே இல்லை அதுக்கு பதிலாக அழகான கட்டிடங்கள் இயற்கை நிலப்பரப்பு கலாச்சாரம் பாரம்பரிய சின்னங்கள் இப்படிப்பட்டவைகளைத்தான் ஹைதராபாத் சமஸ்தானம் அஞ்சல் தலைகளில் பின் செஞ்சு வெளியிட்டாங்க அஞ்சல் தலை வரலாற்றில் ஹைதராபாத் சமஸ்தானம் வெளியிட்ட அஞ்சல் தலைகள் ஒரு தனிப்பட்ட வகைய சேர்ந்ததுன்னே சொல்லலாம் இல்லையா அடுத்த வாரம் மேலும் ஒரு அஞ்சல் தலை பற்றின தகவலோடு நமது பயணத்தை தொடர்வோம் நன்றி வணக்கம்